அப்துல்லாஹிமின் செயல்களில் அல்லாஹிற்கு மிக விருப்பமானது எது என்று நான் கேட்டேன் என்று பதில் கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் பெற்றோர் நலம் பேண என்று கூறினார்கள் பின்பு என்று கேட்டேன் அல்லாஹுவின் வழியில் போரிடுவது என்று பதில் ஐந்து இரண்டு ஏழு முஸ்லிம் எட்டு ஐந்து